ரிபுகீத்தை முப்பத்தி நான்காவது அத்தியாயம் சகலமும் பிரம்மம் ஆத்மாவே சகலமும் என்றும் கூறி அகம்பிரம் நிச்சயத்தின் மகிமை உரைக்கும் அத்தியாயம் நிதாகனின கிண்ணமுண்டார்த்தத்தின் நிர்ணய மே நிலைத்திட இவ்வோத்தில் செல்வாம் அதாரணத்தில் அத்தியந்தம் குஹ்யமாகும் அதிசயமாம் அனைத்தினுமே அதிகம் சதானந்த கணமான கண்டார்த்தின் சாரத்தை உள்ள கவியேனும் கேட்டு உணர்ந்தோன் இந்நலெலாம் இகந்துடனே முக்தராவர் இதுவனவே திருஷ்யமை காண்பதெல்லாம் எங்கும் உள்ள திரிக்கான பிரம்மம் தானாம் ஸ்தித மருவா சித்தத்தால் திருஷ்யம் திகழுமே விசாரிக்கில் திரிக்கே என்றே அது இதுவென்றியமாய் அணுவும் இல்லை அறிவினிடம் தரங்கமாதி விசாரிக்கில் வாரியல்லால் வேறேயுண்டோ ஆதலினால் அறிவை அல்லாது அணு ஒன்றேனும் அது இது என்றும் இல்லை ஓதிய அவ்வறிவுருவாம் பிரம்மம் அல்ல உலகில் உள விவகாரம் ஒன்றும் இல்லை போதகனமான பர பிரம்மம் அல்லார் பொருந்தியிடும் ஜீவ இல்லை ஆதிமொடி ஒன்றுமான அறிவுருவாம் பர பிரம்மம் தானே எல்லாம் சன்மாத்திர காரியமாம் ஜெகஜீவாதி சகலமுமே சன் பிரம்மம் அல்லால் தன் மாத்திர கயலே என்று தத்துவமாய் நவ்கின்றோம் சங்கை இல்லை சன் மாத்திரமான பர பிரம்ம்தானே சந்ததமும் நமது நிஜ ஸ்வரூபமாகும் தன் மாத்திரமான பர பிரம்மம் ஈதே தயங்கும் ஜக முதலவற்றின் நிஜ ஸ்வரூபம் நிகழும் அறிவான பர பிரம்மம் அல்லால் நீயுமில்லை நானும் இல்லை யாரும் இல்லை திகழும் அறிவான பர பிரம்மம் அல்லால் தேக முதல் திருஷ்ய மாம்திரளே இல்லை சகஜ அறிவான பர பிரம்மம் அல்லால் சத்துமில்லை அசத்துமில்லை சதசத் இல்லை பகருமறிவான பர பிரம்மம் அல்லால் பர ஜீவ ஜகங்களினும் பகுப்பேயில்லை துலங்கியிடம் அறிவான பிரம்மம் அல்லால் துவைத்தமில்லை அத்வைத்தம் தானும் இல்லை இலங்கையிடம் அறிவான பிரம்மம் அல்லால் இருளும் இல்லை ஒளியும் இல்லை வெளியும் இல்லை மலங்கலவா அறிவான பிரம்மம் அல்லால் மகத்துமில்லை அணுவும் இல்லை மற்றொன்றில்லை கலங்கலுரா அறிவான பிரம்மம் அல்லால் கற்பிதமாய் காண்கின்ற தேவையும் இல்லை உளங்கலவா உணர்வான பிரம்மம் அல்லால் உடலும் இல்லை உயிருமில்லை உலகும் இல்லை கலங்கமுறா உணர்வான பிரம்மம் அல்லால் காரிய காரணமாக எவையும் இல்லை விளங்கியிடும் உணர்வான பிரம்மம் அல்லால் வேத்ய வேதனமாக எவையும் இல்லை துலங்கியிடும் உணர்வான பிரம்மம் அல்லால் துவைத்தமெனும் தோற்றமொரு காலும் இல்லை மாரணமில்லறிவான பிரம்மம் அல்லால் மாய இல்லை இல்லை மற்றொன்றில்லை ஜீரணமில்லறிவான பிரம்மம் மல்லால் ஜீவனில்லை ஈசனில்லை ஜகத்துமில்லை பூரணமா அறிவான பிரம்மம் அல்லால் பொய்யுமில்லை மெய்யுமில்லை பிரிதொன்றில்லை காரணமாமறிவான பிரம்மம் அல்லால் காரியமாய் காண்கின்றவையும் இல்லை பேதமுர அறிவான பிரம்மம் அல்லால் பேதிக்கும் பந்தமில்லை மோக்ஷம் இல்லை ஜோதிமிகும் பிரம்மம் அல்லால் சுகதுக்கம் முதலியதோரணுவும் இல்லை ஏதமுறிவான பிரம்மம் அல்லால் இல்லை என எம்பியை சொல்லும் இல்லை ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான அறிவுருவாம் பர பிரம்மம் தானே எல்லாம் இதுவெனவே இளங்குவதும் பிரம்ம ரூபம் யானெனவே இலங்குவதும் பிரம்ம ரூபம் அதுவெனவே அறிவதும் அயலெனவே அறிவதுவும் பிரம்மரூபம் ஸ்திதமெனவே தெரிவதுவும் பிரம்மரூபம் ஸ்திதமலதாய் தெரிவதுவும் பிரம்மரூபம் எதுவெனவே தெரிவதுவும் பிரம்ம ரூபம் எப்போதும் எல்லாமும் பிரம்ம ரூபம் ஏக்கமென தோற்றுவதும் பிரம்மரூபம் தோற்றுவதும் பிரம்ம ரூபம் ஆகமெனத் தோற்றுவதும் அரிபவனாய் தோற்றுவதும் பிரம்ம ரூபம் சோகமெனத் தோற்றுவதும் பிரம்ம தோற்றுவதும் பிரம்ம பாகமரத் தோற்றுவதும் பிரம்ம பலவிதமாய் தோற்றுவதும் பிரம்ம ரூபம் யாவையுமே பிரம்ம ரூபம் சங்கல்ப பரமபரம் யாவையுமே பிரம்மரூபம் பிரகிருதி முதல் பகுப்பவையும் பிரம்மரூபம் தரணி முதல் தத்துவமும் பிரம்ம ரூபம் தாம் பிறரென்றெண்ணுவதும் பிரம்மரூபம் இரவு பகல் இருளு பிரம்ம ரூபம் இல்லையுளதென்பதெல்லாம் பிரம்ம ரூபம் வேதமுடு ஸ்மிருதிகளும் பிரம்மரூபம் காசமெல்லாம் பிரம்மரூபம் மேதமுரா புராணமெல்லாம் பிரம்ம இயம்பும் பல ஆகமமும் பிரம்ம ரூபம் ஈதையெல்லாம் ஆய்வதுவும் பிரம்ம ரூபம் இசைத்த இதன் பொருளைவையும் பிரம்ம ரூபம் சாதனமாய் செய்வதுவும் பிரம்ம ரூபம் சாத்தியமாய்ப் பெரும் பயனும் பிரம்ம ரூபம் சாதன சம்பத்தியுமே பிரம்ம ரூபம் சத்குருவை சார்பதுவும் பிரம்ம ரூபம் வேதமுடிவணமும் பிரம்மரூபம் விஸ்தரமாம் மனநமுமே பிரம்ம ரூபம் சாதகமாம் பாவனையும் பிரம்ம ரூபம் சமாதியுடன் அனுபவமும் பிரம்மரூபம் ஏதமிலாது பிரம்ம ரூபம் எப்போதும் எல்லாமும் பிரம்ம ரூபம் பிரம்ம மதே மாயன தோற்றலாகும் பிரம்ம மதே மகேஷன தோற்றலாகும் பிரம்ம மதே சித்தமென தோற்றலாகும் பிரம்ம மதே ஜீவன தோற்றலாகும் பிரம்ம மதே ஜெகத்தெனவும் தோற்றலாகும் பிரம்மதே சகலமுமாய்த்தோற்றலாகும் பிரம்மல்லாதொரு பொருளும் என்றும் இல்லை பிறங்கியிடும் பொருள் எல்லாம் பிரம்மம் தானே பிரம்ம மதே மும்மூர்த்தி எனவும் தோன்றும் பிரம்ம மதே மூல சிவன் எனவும் தோன்றும் பிரம்ம பிரம்ம மதே அனந்தவுலகனவும் தோன்றும் பிரம்ம மதே சராச்சரமாய் தோன்றலாகும் பிரம்ம மதே சகலமுமாய் தோன்றலாகும் பிரம்ம அல்லாதொரு பொருளும் என்றும் இல்லை பிறங்கியிடம் பொருள் எல்லாம் பிரம்மம் தானே அக்ஞான திசையில் ஒரு பிரம்மம் தானே விரிவது ஒரு தோன்றினாலும் விரவும் ஒரு ரஜுவலால் வேறேண்டோம் ஆதலினால் விசாரமில்லா வெறுமூட் அகண்ட பரிபூரணமாம் பிரம்மம் தானே பூதமுதற் பல பொருளாய் தோன்றினாலும் பூரணமாய் விசாரித்த தீரருக்கு வேதமென தொற்றிய இத்தோற்றம் எல்லாம் பிரிவற்ற கண்டபர பிரம்மம் தானாம் மாதவனே இதிலிரையும் ஐயம் இல்லை மகேஷனம குறைத்ததிலும் ஐயம் உண்டோ எப்போதும் ஒரு பொருளும் ஜனிக்கவில்லை எப்போதும் ஒரு பொருளும் இருக்கவில்லை எப்போதும் ஒரு பொருளும் இறக்கவில்லை எப்போது ஒரு பொருளும் இலவே இல்லை எப்போதும் எள்ளளவும் இருமை இன்றி ஏக பரிபூரணமாம் பிரம்மம் தானே எப்போதும் எவ்விடத்தும் இருக்கும் வஸ்து இயம்பியது சத்தியமே ஈசன்னானே அகண்ட பிரம்மம் அல்லால் அஜான விஜயானம் எவையும் இல்லை அகண்ட பிரம்மம் அல்லால் அத்தியாசம் அதன் நீக்கம் எவையும் இல்லை அகண்டபரிபூரிணமாம் பிரம்மம் அல்லால் அமருஜக ஜீவ பரமெவையும் இல்லை அகண்ட பரிபூர்ணமாம் பிரம்மம் ஒன்றே அனவரதம் அகண்டை கரசமாய் நிற்கும் அகண்டபரிபூர்ணமாம் பிரம்மம் அல்லால் அணுவும் இல்லை அணுவும் இல்லை அணுவும் இல்லை அகண்டபரிபூர்ணமாம் பிரம்மம் தானே அனந்தவித ஜீவே சகத்தன பரிபூமா தானே அனவரம் நமது நஜஸ்வமம் அக்கூணம் தானே அனவர நனது நஜஸ்வே ஆதில பரபிரமஸ்வம் தானே ஆமஸ்வம் தானே வேதமில பரபிரஸ்வா விரிவரவே பேசிய இவ்வைக்கியம் தானே ஓதிய வேதாந்த மகா வாக்கியங்கள் ஒருமித்து தெரிவிக்கும் அகண்டார்த்தம் காண் ஆதலினாலன வரதம் முற்றுவெல்லாம் பிரம்ம நிச்சயமே அடைய அகிலமுமே பரபிரம்மம் ஐயம் இல்லை அதுவே நான் அணுவும் மிதில் ஐயம் இல்லை நிழிலமறை பொருளுமீதே ஐயம் இல்லை நிழிலர் அனுபவமும் இதே ஐயம் இல்லை இகழ்வில் சிவன் சொனதுமிதே ஐயம் இல்லை எனது அனுபூதியும் இதுவே ஐயம் இல்லை அகமுறவே ஆதலினால் அகம் அகமிரம்ம நிச்சயமே அடைய வேண்டும் பற்பளவாய் பகர்ந்தென்ன சுருங்க சொல்லும் பரமார்த்த வசனத்தை பறிந்து கேளாய் கற்பிதமாய் தோன்றிடும் தோற்றம் எல்லாம் களங்கமுற அதிர்ஷ்டான பிரம்மம் அன்றி சொற்பமுமே அயலாக இல்லை என்றே ஸ்ருதியுடன் நிர்பயமாய் நிலைத்த பர பிரிதமும் அகம் அகம் அது வென்றறிய வேண்டும் சக்கலமுமாம் இவை வேறு நான் தான் வேறு சர்பிரமம் வேறென்னும் பேத புத்தி அகிலமுமே அகண்ட பர பிரம்மம் அதுதானே நான் என்றும் நான் அதென்றும் வெகு திருடமாம் அகண்ட பர நிச்சயத்தால் வேறறவே எளிதாக நீங்கும் அன்றே இகழ்வு தரும் கரும உபாசனையொன்றாலும் இயம்பிய வேதமதி எளிதாய் நீங்க ஆதலின் முற்றுச்சுவெல்லாம் எளிதேயாக அகண்ட பர நிச்சயமே அடைந்தவற்றால் ஓதவனானந்த வித உற்பத்தி ஸ்தானமதாம் பேத புத்தி ஈதினை எவ்விதத்திலுமே நீக்க வேண்டும் எம்பிய பேதமதி நீக்கம்தானே பீதியிலா அபயபத நிஷ்டையாகும் பந்த மரப் பெறுகின்ற அகம் பிரம்மம் பிரம்ம அகம் அகமெல்லாம் அகம் பிரம்ம நிச்சயமே அடைந்தோர் கல்லால் ஜகம் பரநான் ஈதெனவே வேறு வேறாய் சிறுமை தரும் பேதமதி சிரிந்தோர்க்கெல்லாம் அத்வைத்தும் புகின்றபடி அகம்பிரம் பொருந்தினரே பூரண மா முக்தி சார்வர் ஆத்மாவில் கல்பிதமாய் காண்பதெல்லாம் அதிஷ்டான ஆத்மாவுக் கயலேயாகா ஆத்மாவே அகண்டபர பிரம்மமாகும் அகண்ட பர பிர ஆத்மாவாகும் ஆத்மாவுக்கு பின்ன பர அகம் பிரம்ம விற்பியினால் அறிந்த போதும் ஆத்மாவுக்க பின்ன பர பிரி அகண்ட மோட்சம் ஆத்மாவுக்கு அணுவும் இல்லை அணுவும் இல்லை அணுவும் இல்லை ஆத்மாவில் கல்பிதமாய் காண்பதெல்லாம் ஆத்மாத்மாத்மாவே ஆத்மவே அகண்டச்சிதா காசமான அத்வைத பரபிரஸ்வரூபமாகும் ஆத்மவே அத்தியாந்தமான அகண்ட பரி பூரண மாம் ப்ரம மாமே ஆத்மவே அகண்ட ஆத்மாவே அருளும் தேவியாகும் ஆத்மாவே அயன் முதல் மூர்த்தியாகும் ஆத்மாவே அவர் சக்தி அனைத்துமாகும் ஆத்மாவே அமரர் நரர் திரீயக்காகும் ஆத்மாவே அணுமிளா தேகமாகும் ஆத்மாவே அகண்ட பர பிரே ஆத்மாவே சகல பரிபூர்ணமாகும் ஆத்மாவே சத்திய சித் சுகமுமாகும் ஆத்மாவே நித்திய நிர்குணமும் ஆகும் ஆத்மா நிரந்தர ந்களமுகும் ஆத்மா அத்தியசுதமாகும் ஆத்மா அமல பராசமாகும் ஆத்மா அதுவைதரூபமாகும் ஆத்மா அகண்டபரபிரம்மே ஆமாவே சன்மயமாஹு ஆத்மா சதானந்திரம்மும் ஆத்மா சின்மய மாம் ப்ரம்ம மாகும் ஆத்மாவே சிதானந்த பிரம்மமாகும் ஆத்மாவே தன்மயமாம் பிரம்மமாகும் ஆத்மாவே தனித்த பர பிரம்மமாகும் ஆத்மாவே நிர்மலமாம் பிரம்மமாகும் ஆத்மாவே நிறைந்த பரபிரம்மாமே ஆத்மாவே நித்ய பர பிரமாகும் ஆத்மாவே சுத்த பர பிரம்மமாகும் ஆத்மாவே புத்த பர பிரமமாகும் ஆத்மாவே முக்த பர பிரம்மமாகும் ஆத்மாவே அச்சல பர பிரம்மமாகும் ஆத்மாவே அசங்க பர பிரமாகும் ஆத்மாவே அமல பர பிரும் ஆத்மாவே அகண்ட பரபிரம்மாமே அகண்ட பரிபூரணமாம் ஆத்மாவான அகம் பிரம்மம் என்றுணரும் ஞானத்துக்கு இல்லை தாற்றிய விஜானத்து கதிக மீது அகம் பிரம்மம் பிரம்ம அகம் அகமெல்லாம் என்று அறிகின்ற கண்டாத்ம ஞானம் பெற்றோர் தகும் பிரம்ம தளர்வு தீர்ந்து தான் தானாய் தணிக்கின்ற முக்தி சார்வர் அகிலமுமே அகண்ட பர பிரும் அதுதான் அகம் அதென்றும் வெகு திருடமாய் அகம் பிரம்ம நிச்சயந்தான் விமலாத்ம ஞானமென விளம்பலாகும் தகுமகனே ஆதலினால் நீ எப்போதும் தடையறவே அகம் பிரம்ம நிச்சயத்தை மிக உரமாய்பெற்றதனால் பந்தன் நீக்கே மெய்யுணர்வானந்த பர பிரம்மாவாய் அகம் பிரம்ம நிச்சயமே ஆத்ம அகம் பிரம்ம நிச்சயமே பிரம்ம அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட அகம் பிரம்ம நிச்சயமே அமல ஜானம் அகம் பிரம்ம நிச்சயமே துன்பம் தீர்க்கும் அகம் பிரம்ம நிச்சயமே இன்பம் சேர்க்கும் அகம் பிரம்ம நிச்சயமே பந்தம் போக்கும் அகம் பிரம்ம நிச்சயமே பிரம்மமாக்கும் அகம் பிரம்ம நிச்சயமே அகத்தில் உள்ள அநேக மகாபாவமெல்லாம் அடைவாய் தீர்க்கும் அகம் பிரம்ம நிச்சயமே அகத்தில் உள்ள அழகில் விகல்பங்களையும் அடைவாய்ப்போக்கும் அகம்பிரம் நிச்சயமே அகத்தில் உள்ள அகம்பிரம் நிச்சயமே அகத்தில் உள்ள அத்தியாசம் அனைத்தையுமே அடைவாய் தீர்க்கும் அகம்பிரம்ம நிச்சயமே அகத்தில் உள்ள அஜான சந்தேகம் அனைத்தும் போக்கும் அகம் பிரம்ம நிச்சயமே அகத்தில் உள்ள அநேக வித விபரீத தோஷம் நீக்கும் அகம்பிரம் நிச்சயமே ஆத்மாவின் கண் அசஞ்சலமாய் அமர்கின்ற சமாதி நல்கும் அகம் பிரம்ம நிச்சயமே பிரதிபந்தங்கள் அணுவுமிழா அபரோக்ஷானம் நல்கும் அகம் பிரம்ம நிச்சயமே சுவபாவமான அகண்டபர ரூபத்தில் நிலை அகம் பிரம்ம நிச்சயமே அந்யம் மற்ற அபயபத நிஷ்டை வைக்கும் அகம்பிரம் நிச்சயமே ஜீவன் முக்தி ஆகும் அகண்டான அகம்பிரம் நிச்சயமே அகண்டமான அசரீர மோட்ச அளிக்கும் அன்றே அகம்பிரம் நிச்சயமே வேதாந்தங்கள் அனைத்தினுமே முடிவாக புகழ் சித்தாந்தம் அகம் பிரம்ம நிச்சயமே சாட்சாத்தாக அழகில் மகா வாக்குகளும் அகம்பிரம் ஆயும் காலை அநேக வித ஆகமமும் பகர் சித்தாந்தம் அகம்பிரம்ம நிச்சயமே ஆயும் காலை அனந்தவித நூல்களுமே புகழ் சித்தாந்தம் அகம்பிரம்ம நிச்சயமே உப் அனந்த இதி காசமுமே புகழ் சித்தாந்தம் அகம்பிரம் நிச்சயமே ஆயுங் காலை அகில புராணங்களுமே பகர் சித்தாந்தம் அகம்பிரம் நிச்சயமே அனைத்தும் கண்ட அகில ஜகந்நாயக நாம் சிவன் சித்தாந்தம் தனையருடை நிகழ சித்தாந்தம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட ஜானம் அடைந்த சிவ பக்தர்களின் திகழ் சித்தாந்தம் அகம் பிரம்ம நிச்சயமே ஹரன் சித்தாந்தம் அகம்ிரம்ம நிச்சய மே ஹரிசித்தம் அகம்ம நிச்சய மே அயன் சித்தாந்தம் அகம் ப்ரய மே இனன் சித்தாந்தம் அகம் சுருசித்தாந்தம் அகம் ப்ரய மே முனிசித்தம் அகம்ம பரசித்தாந்தம் அகம்ம நிச்சய அகிலருமே அறிவிக்கும் திருட சித்தாந்தம் அகம் பிரம்ம நிச்சயமே சிஷ்யோர் அகிலாந்தம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்டம் அடைந்தவர்கள் சித்தாந்தம் அகம் பிரம்ம நிச்சயமே சித்தாந்தங்கள் அனைத்திற்கும் மேலாக நிகழ் சித்தாந்தம் அகம் அகம்ம நச்சய மே மகத்தம் தீர்ம் அகம் பம்ம நச்சய மே மகத்தம் ஸ்நனம் அகம் பம்ம நச்சய மே மகத்தம் தர்மம் அகம் பிரம்ம நச்சய மே மகத்தம் பூஜை அகம் பம்ம நச்சய மே மகத்தம் மந்திரம் அகம் பம்ம நச்சய மே மகத்தம் தியனம் அகம்ிரம்ம நிச்சய மே மனத்தின் நாசம் அகம் பிரம்ம நிச்சய மே சித்தத் அகம் பிரம்ம நிச்சய மே சகலத் அகம் பிரம்ம நிச்சய மே சுவாபூதி அகபிரம்ம நிச்சய மே சுத்த ஜானம் அகபிரம்ம நிச்சய மே ஜீவன்முகி அகம் பிரம்ம நிச்சய விதேக முக்தி அகம் பிரம்ம நிச்சயமே அடைந்தோர்க்கல்லால் அந்நியரு காத்மநிலை அமைவதில்லை அகம் பிரம்ம நிச்சயமே அடைந்தோர்கல்லால் அந்நியருக்க நாதிபவம் தொலைவதில்லை அகம் பிரம்ம நிச்சயமே அடைந்தோர்கல்லால் அந்நியரு கரந்தையெல்லாம் நசிப்பதில்லை அகம் பிரம்ம நிச்சயமே அடைந்தோர்கல்லால் அந்நியருக்கு அகண்ட சுகம் கிடைப்பதில்லை அகம்பிரம்ம நிச்சயமே திருடமாய் பெற்றோர்க்கு அகண்ட பர ஆத்மநிலை அமைவதாகும் அகம்பிரம்ம நிச்சயமே திருடமாய் பெற்றோர்கிபவ பந்தமெல்லாம் தொலைவதாகும் அகம்பிரம்ம நிச்சயமே திருடமாய்ப் பெற்றோர்க்கு அனந்த வித அரந்தையெல்லாம் நிச்சயமே திருடமாய் பெற்றோர்க்கு அகண்ட பரமானந்தம் ஆதலி நாளகம் பிரம்ம நிச்சயத்துக்கு அந்நியமாம் உபாயமெல்லாம் தூர தள்ளே பேதமனோ விகல்பமெல்லாம் தீரும் மட்டும் பிரியமுடன் அனவரதம் இடைவிடாமல் சாதக மாமகம் நிச்சயத்தை சலியாது முமூச்சுவெல்லாம் பழக வேண்டும் ஈதையலால் மோட்ச நிலை எளிதான உபாயம் இல்லை பரமான அன்புடனே பரசீவத்தை பாங்காக ஆராதி தருள் பெற்றோர்கே உரமான நிற்கும் ஸ்திரமான அகம்பிரம்ம நிச்சயத்தை தியக்கமரச் செறிந்தவரே வரமான பரமசிவ பதம் தன்னானை வகுத்ததிலோர் ஐயமில்லை வாய்மை அருள் வடிவாம் பரமசிவன் கருணையாலே அகிலர்க்கும்ஹிதமாக அருளி செய்த நிர்மல மாமகண்ட பர நிச்சயத்தை நிதாக நினக்கி வண்ணம் நிகழ்த்தலானோம் அருவமிக அரிதான இவ்வர்த்தத்தை மா சற்ற மனதுடனே கேட்டு உணர்ந்தோன் ஒரு வடிவாம் பரபிரம்மஸ்வரூபமாவதியதில் ஐயமில்லை உண்மைதானே பரமசிவன் கருணையினால் அருளி செய்த பரிசாக அறிபு முனிவன் நிதாகனு கிங்கு இருமையில்லா அகண்டார்த்த தெரிவித்தான் எனவே கந்தன் உரிய குணம் மேலான ஜெய்கீஷ்யர்க்கு உத்தமமாம் இப்பொருளை சங்கயர அறிந்த சூதன் சகல மகா முனிவர்க்கும் சாற்றினானால் பரம் தனில் கல்பிதம் யாவுமே சிறிதும் இல்லை இளையன நேதிசை தற்பமற்றரமிஞ்சிய சிற்பரம் அகமதாம் அகம் அப்பறமேயனம் தற்பதத்தோடகத ஐக்கியம் தன்னில் நிர்ணயம் இங்குரை செய்திடல் ந்த தாண்டிசன் அகண்டமே நிர்பயானந்த தாண்டவமாடனீசன் அகண்டஸ்வரூபமே நம் நிகரிலீசன் அகண்டஸ்வரூபமே முப்பத்தி நான்காவது அத்தியாயம் முற்றிற்று अरुणाचल